என்பார் கூறியதாவது ஜாபிர் பின் அப்துல்லா அலி அல்லாஹும் அவர்கள் ஒரே ஆடையை அணிந்தவர்களாக தொழுது விட்டு நபிசல்லும் அலிஹ் வசல்லம் அவர்கள் ஒரே ஆடையை அணிந்து கொண்டு தொழுதை நான் கண்டேன் என கூறினார்கள்